வணக்கம் நன்றினியின் பங்குனி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தேனியில் நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சக ஆய்வுக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழகத்தில் நிலவிய புயல் சின்னம் அரபிக்கடலுக்கு நகர்ந்துள்ளதால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிதியினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வழங்கினார் குரங்கணி காட்டு தீ சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தும் அதிகாரியாக அதுல்யமிஸ்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தஞ்சை கோடியக்கரை சாலையை தேசிய சாலையாக மாற்ற மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது எட்டி உதைக்கப்பட்டதால் சாலையில் பலியான உஷாவுக்காக போராடியதற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்ட இருபத்தி பேருக்கு திருச்சி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஐந்து முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கோரக்பூர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவியுள்ளது நாகாலாந்து சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் நெபியூ ரியோ தலைமையிலான புதிய அரசு வெற்றி பெற்றது வங்கி மோசடிகளை தடுக்க ரிசர்வ் வங்கி அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது இதன் ஒரு பகுதியாக உறுதியளிப்பு கடிதங்களை கொண்டு வருபவர்களுக்கு கடன் வழங்க இயலாது என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது கர்நாடகாவில் அரசு பேருந்தில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் கட்டாயமாக்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது இடைத்தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சி மீதான மக்களின் கோபத்தை காட்டுகிறது என ராகுல் காந்தி விமர்சனம் தெரிவித்துள்ளார் அயல்நாட்டு சீதிகள். இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல விஞ்ஞானி ஸ்டீவன் ஹாக்கிங் அமெரிக்காவில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி நேபாளத்தின் புதிய அதிபராக வித்யா தேவி பண்டாரி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஆளும் இடதுசாரி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அவர் வெற்றி பெற்றார் ஆப்கானிஸ்தானில் திடீர் பயணம் மேற்கொண்ட அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ஜிம் மேட்டிஸ் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தலிபான் தீவிரவாத இயக்கங்கள் ஆர்வத்துடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஈராக்கில் தன்னாட்சி பகுதியான குர்திஸ்தானில் இருந்து சர்வதேச விமானங்கள் பரப்பதற்கும் வந்து சேர்வதற்கும் விதிக்கப்பட்டிருந்த தடை அகற்றப்பட்டு ஈராக் பிரதமர் ஹைதர் அல் அபாதி தெரிவித்தார் தங்கள் நாட்டின் ராக்கை மாகாணத்தில் சிறுபான்மை ரோஹிங்கியா முஸ்லிம் எனத்தவர்க்கு எதிராக இன அழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஐநா மனித உரிமை ஆணையம் தாக்கல் செய்துள்ள அறிக்கைகள் நம்பகத்தன்மையற்றவை என மியன்மர் நாடு குற்றம் சாட்டியுள்ளது காசா பகுதியில் பாலஸ்தீன பிரதமரின் காரை குண்டுவைத்து தகர்க்க நடந்த முயற்சியில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்ய தலையீடு குறித்த குற்றச்சாட்டில் ஆதாரம் இல்லை என்று இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட அமெரிக்க நாடாளுமன்ற புலனாய்வு தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் நடப்பு நிதியாண்டில் கடந்த ஜனவரி மாதம் வரையிலான பத்து மாதங்களில் பாகிஸ்தானுக்கு பனிரெண்டு மில்லியன் கிலோ தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இது முந்தைய நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் ஒன்பது மில்லியன் கிலோவாக இருந்தது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தி லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் எனப்படும் மின்னணு சார்ந்த பண பரிவர்த்தனைகள் நடைபெறும் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது பொதுத்துறை பொதுத்துறையைச் சேர்ந்த பி எஸ் என்ல் ஏர் நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் நிதியாண்டில் பெரும் இழப்பை சந்தித்துள்ளன அதிக இழப்பை கண்ட பத்து பொதுத்துறை நிறுவனங்களில் இந்த மூன்று நிறுவனங்களின் பங்கு சிங்கப்பூர் நிறுவனம் அமெரிக்காவின் குல்காம் நிறுவனத்தை வாங்கும் முயற்சிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தடை விதித்துள்ளார் குழந்தைகளை தொழிலாளர்கள் ஆக்க வேண்டாம் விருட்சத்தை விதையிலேயே கருக்க வேண்டாம் விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐ தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பாக விளையாட இருந்த நியூசிலாந்து வீரர் மிச்சில் சார்ட்னர் காயம் காரணமாக விளங்கியுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவதற்காக பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணி இலங்கை வந்துள்ளது ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் சுற்றில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் ஐ எஸ் கால்பந்து அரையிறுதி சுற்றில் சென்னை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என கோவாவை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது திரைச்ிகள் நடிகை நயன்தாரா நடிப்பில் வெளியான அறம் திரைப்படம் தெலுங்கில் டப்பிங் செய்து வெளியிடப்பட ஏற்கனவே அறிவித்தபடி கால வேலை நிறுத்தம் தொடரும் என தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது இந்தியாவிலும் வெப் தொடர்கள் தயாரிக்க தொடங்கியுள்ளனர் இந்தியில் உருவாகும் புதிய இணையதள தொடர் ஒன்றில் நடிகர் மாதவன் நடிக்கிறார் இதே போல தமிழில் தயாராகும் இணையதள தொடரில் பாபி சிம்ஹா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் நடிகை சுகன்யா மீண்டும் நடிக்கத் தொடங்கியுள்ளார் இது பற்றி குறிப்பிட்ட அவர் தெலுங்கில் நான் சமீபத்தில் நடித்த படம் மூலம் எனக்கு நல்ல பெயர் கிடைத்திருக்கிறது விரைவில் சேரன் படத்தில் நடிக்க இருக்கிறேன் நிறைய படங்களில் நடிப்பதை விட நல்ல படங்களில் அழுத்தமான வேடத்தில் நடிக்கவே விரும்புகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் தரமான ஒளிக்கோப்புகளை சிவமடைக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்